ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தம்ங்கிற தலைப்பில் ஸ்ராத்திலே நாம் இருக்க வேண்டிய நியமங்கள் கட்டுப்பாடுகள் ஸ்ராத்தத்துக்கு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் இவைகளுடைய முக்கியத்துவத்தை ஒரு சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது கருட புராணத்தில் அந்த சரித்திரத்தை தான் நாம் விரிவாக பார்த்துன்னு வரும் இப்படி ஸ்ராத்திற்கு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய திரவியம் பணம் இருக்கே அது சுத்தமான பணமாக இருக்கணும் குறுக்கு வழியில் சம்பாதித்த பணமாக இருக்கக்கூடாது வெள்ள பணமாக இருக்கணும் அதை வச்சுன்னு தான் ஸ்ராத்தம் பண்ணணும் நம்மள்கிட்ட உள்ள பணம் நியாயமாக சம்பாதித்த பணம்னு எவ்வளவு அந்த பணத்தை வச்சுட்டு நாம் ஸ்ராத்தத்தை செய்யணும் அதில் கூர்க்கு வழியில் சம்பாதித்த ஒரு ரூபாய் சேர்ந்தால் கூட அந்த சிராதமே நஷ்டமாக போய்டுறது திரும்பவும் செய்யும்படியாக ஆயிடும் நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும் தகப்பனார் நமக்கு சொத்து எழுதி வைக்கணும்னு நினைக்க விடாது தாயார் தகப்பனார்கள் அனுபவித்த வஸ்துக்களை நாம் கட்டாயம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தர்மசாஸ்திரமும் சொல்கிறது அவர்கள் இருந்த வீடை நாம் வச்சுக்கணும் அவர்கள் உபயோகப்படுத்தின வஸ்துக்களெல்லாம் நாம் வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதே சமயம் அவர்கள் நமக்கு வீடு வாசலை ஒன்றும் எழுதி வைக்கலை நமக்குன்னு பணம் ஒன்றும் சம்பாதித்து சேர்த்து வைக்கலை அப்படிங்கிறதுனால நாம் அவர்களுக்கு பண்ணக்கூடிய சிராதத்தில் குறைவாக நினைக்கக்கூடாது ஏன்னா நாம் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் தாயார் தகப்பனார் நாம் பிறந்த உடனே தாயார் இது குழந்தையே இல்லை இது வெறும் குப்பை பிண்டம்னு நினச்சி நம்மளை தொட்டியில் போட்டிருந்தால் நம்முடைய நிலை என்னவாயிருக்கும் அப்படி போட்டாலா போடலை அவனும் ஒரு குழந்தைன்னு தன் தாய்ப்பாலை கொடுத்தும் நம்மளை வளர்த்து ஒரு ஆளாக கொண்டு வந்திருக்கான் நாம் ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம் ஆகையினாலே அவர் சொத்து எழுதி வைக்கணும்னே நாம் நினைக்கப்படாது அவர்கள் சொத்து எழுதி வைக்கிற அளவுக்கு நம்மள்கிட்ட புண்ணியம் இல்லைன்னு நினைக்கணும் அந்த அளவுக்கு நாம் புண்ணியம் பண்ணலை தாயார் தகப்பனார்களுக்கு செய்ய வேண்டியது சரியான முறையில் செய்யணும் செய்யாட்ட போனால் என்ன விதமான பாபம் நமக்கு ஏற்படுறது அப்படிங்கறத தான் அடுத்ததாக நாலாவதாக உள்ள பிரேதம் அந்த சரித்திரத்தை சொல்கிறது அந்த சரித்திரம் மேற்கொண்டும் அந்த பிரயத்தம் பேச ஆரம்பித்தது அந்த பிராமணர்கிட்ட நான் முன்ன ஒரு சமயத்தில் நாங்கள் அண்ணா தம்பிகள் ரெண்டு பேர் வயசான தாயார் தகப்பனார் இருந்தார் எனக்கு வேலை என்னென்னா ராஜப்பிரசாதாத ஆப்த மகாசத கிராமதிகாரவான் நான் கிராமாதிகாரியாக இருந்தேன் கிராமாதிகாரின்னால் இந்த விஏஓன்னு சொல்கிறோம் இப்போது அது மாதிரி அந்த கிராம அதிகாரியாக நான் இருந்தே அதில் நியமிச்சிருந்த ராஜாக்கள் என்ன நான் அதை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ஒரு தம்பி தாயார் தகப்பனார்கள் ரொம்ப வயசானவா சதாபிஷேகம் பண்ணிண்டவா அவர்களை பார்த்துக்கணும் நான் இந்த உத்தியோக விஷயமாக நான் இருந்ததுனால என்னுடைய தம்பி பொறுப்பில் தாயார் தகப்பனார விட்டுருந்தேன் விரத்தவுமே பிதரவு ஆஸ்தாம் லகுரேக்க சகோதரா அவனுக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறவன் நிரந்தர வருமானம் கிடையாது ரொம்ப சிரமப்படுறவன் சீகிரம் ச மயாபிராத்தா லப்தேனைக் தான் இந்த கிராமதிகாரிங்கிறதுனால அந்த பவரை வச்சுன்னு நான் என்ன பண்ணினேன் தாயார் தகப்பனார் வாழ்ந்த வீடு சொத்து இத்து எல்லாத்தையும் என் பேருக்குன்னு வச்சுன்னுட்டேன் அவனுக்குன்னு ஒன்றுமே நான் கொடுக்கலை நான் என்ன சொன்னேன் அவன்கிட்ட எல்லாமே நான் வச்சுக்கிறேன் நீ தாயார் தகப்பனாரை பார்த்துக்கோ உனக்கு என்ன தேவையோ அவ்வளவும் நான் செய்கிறேன் அப்படின்னு அவனுக்கு வாக்கு கொடுத்து தாயார் தகப்பனாருக்கு சாப்பாடு போட்டு வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் பணம் தரேன்னு சொன்னேன் ஆனால் தேவைப்படுற பணத்தை நான் கொடுக்கவே இல்லை அவனுக்கு பிடி மாற்றின் இருந்தேன் அதனால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் எப்படி தாயார் தகப்பனார வச்சுக்கிறது அவனும் அவர்களை நிராதரவாக விடலை அவன் காப்பாற்றினான் அவனால் என்ன அளவுக்கு வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாற்றினான் ஆனால் அவனுக்கு கட்டிக்க வேஷ்டி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டான் ஆப்தவான் பரமம் துக்கம் சோன வஸ்திர விவர்ஜிதா சாப்பிட்றதுக்கு அன்னம் இல்லை வஸ்திரம் இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் தாயார் தகப்பனார அந்த அளவுக்கு விடாமல் பார்த்துட்டான் என்ன ஆச்சுன்னா தாயார் தகப்பனார் என் விஷயமாக அவன்கிட்ட ரொம்ப சொல்லி வருத்தப்பட்டிருக்க சரியானபடி அவன் ஒன்று தரமாட்டேங்கிறான் நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை பார்த்துக்கிறியே அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி சொல்லி அழுதுன்னு இருந்திருக்க தஸ்மை பித்ருபாம் எத் தத்தத்தப்தேபஸ்தன் மயாஸ்ருதம் அவள் என்ன பண்ணினா வயசானவா நண்பர்கள் அவளுக்கு அவள்லாம் வந்து பேசின்னு இருப்பா அப்படி பேசுகிற பொழுது அவள்கிட்டலாம் சொல்லியிருக்காவ பெரியவன் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான் சின்னவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருக்குது நீங்களாம் ஏதாவது அவனுக்கு ஒத்தாசை பண்ணணும் அப்படின்னு என் தம்பிக்கு அவள் சிபாரசு பண்ணிகிட்டே எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு அவழ்கெலாம் போய் சொல்லலாமோ குடும்ப விஷயங்களை அப்படின்னு எனக்கு ரொம்ப ரோஷம் ஜாஸ்தியாக போயிடுது தற்சர்வம் தத்தோ ஜாத்வா பித்ரோரோதம் அகாரயம் நான் ரொம்ப கோபிச்சுட்டேன் தஜார் தகப்பனார் வர்றவாழ்கெலாம் குடும்ப விஷயங்களெல்லாம் சொல்லுவாளா சொல்லலாமா அப்படின்னு நான் ரொம்ப கோபிச்சுட்டேன் அதுக்காக அழுதா அவர்களுடைய நிலை அதுதானே அவ சொல்லி அழுதா அப்படியா ரொம்ப தேம்பி தேம்பி அழகத்துக்கு நான் ரொம்ப முக்கியமான காரணமாக ஆயிட்டேன் அந்த ஒரு பாப்பம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நாள் கழித்து தாயார் தகப்பனார் காலம் ஆயிட்டான் தம்பியும் எங்கேயோ தொழிலை தேடிந்து போயிட்டான் அந்த வீடே சூன்யமாக ஆயிடுத்து நான் போய் அந்த ஆற்றில் போய் இருந்தால் இருக்க விட மாட்டேங்கிறது சூன்யமாக இருக்கு அந்த வீடு ஏதோ அடைஞ்ச மாதிரி இருக்குது இப்படி ஆயிடுத்து நான் அந்த ஜென்மாவிலேயே அந்த துக்கத்தை அனுபவிக்க ஆரம்பித்து அந்த ஜென்மாவை முடிஞ்சு இப்படி ஒரு சரீரத்தை நான் எடுத்துனுட்டேன் தாயார் தகப்பனாரை நீ அழவிட்டு இருந்தே அனின்னு எமதூதர்கள் என்ன ரோதகஹான்னு கூப்பிட்ட ரோதகான்னு கூப்பிடுவாள் தாயார் தகப்பனாரை அழவிட்டவன் அப்படின்னு என்னை கூப்பிடுவான் அந்த பெயரை சொல்ல சொல்ல எனக்கு மாறடைக்கும் துக்கம் இப்படி இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் வேலை சொத்துக்காக அந்த ஒரு பாப்பத்தினால இப்படி ஒரு தேகத்தை நான் அடைஞ்சிருக்கேன் என்னுடைய உடம்பை பார் பார்த்தால் அவனுடைய உடம்பு எப்படி இருக்குன்னா காது கன்று மூக்கு ஒன்றுமே இல்லை வழித்த மாதிரி இருக்குது சரீரம் இப்படி ஒரு குரூரமான தேகத்தை நான் அடைஞ்சுட்டேன் இந்த பாபத்தினாலே அப்படின்னு சொல்லி அழுது அஞ்சாவதாக உள்ள பிரேதம் பேச ஆரம்பித்தது லேக்ககான பேர் அந்த பிரேதம் அந்த பிராமணனை பார்த்து பேசிட்டு நான் ஒரு பிறவியில் ஒரு பிராமணனாக பிறந்து ஒரு வீட்டில் பூஜைக்காக என்னை நியமிச்சிருந்தா ஒரு பணக்கார வீடு ஐஸ்வர்யம் நிறையா உள்ள வீடு பூஜைக்காக என்னை வச்சிருந்தா தினமும் பூஜை பண்ணுறது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அங்கே பார்த்தா சுவாமி மேலே நிறையா ஆபரணங்கள்லாம் போட்டிருக்கும் ஆபரணங்கள் கிரீட்டம் வஸ்திரங்கள்லாம் கட்டி நிறைய இருக்கும் எனக்கு ஐஸ்வர்யம் நிறையா சேரணும் ஒரு நிரந்தரமான சம்பளமாக அவ கொடுக்குறான் இவ்வளவுதான் என்னுடைய சம்பளம் அப்படின்னு இருக்குது கொஞ்சம் அதிகமாக வந்தால் தேவல்ல அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த சாமி விக்கிரகத்துக்கு மேலே உள்ள ஐஸ்வர்ய பணத்தை நகை நகைகள்லாம் எடுத்தால் எடுக்க முடியல ஏன்னால் அதெல்லாம் வெல்டு பண்ணியிருக்கு திருட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக வெல்டு பண்ணியிருக்கு நான் என்ன பண்ணினேன்னா அதை சூடு பண்ணி சூடு பண்ணி சூடு பண்ணி உருக்கி உருக்கி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன் அப்படி எடுத்து திருடினேன் தங்கம் திருடப்படாதுன்னு சாஸ்திரம் தங்கம் வெள்ளி எல்லாம் திருடி இருந்ததுனால இப்படி பிரேத்தமாக ஆயிட்டேன் அப்படி நான் சொரண்டி சொரண்டி எடுத்ததுனால எனக்கு லேககன்னு பேருன்னு எமுதூத்தர்கள் வச்சுட்டா லேககன்கிற பேரில் நான் இப்படி பிரேத்தமாக தெரிஞ்சுகின்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிது இதெல்லாம் கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப மனதுக்கு தாபமாக போயிடுது உங்களெலாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கெல்லாம் என்ன ஆகாரம் எங்கே சாப்பிடுவேல் நீங்கள்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டார் அந்த பிராமணர் கேட்டார் அவர்களெலாம் சொல்ல ஆரம்பித்தோம் நாங்கள்லாம் எங்கே எங்கே இருப்போம் என்ன சாப்பிடுவோம் என்னங்கிறத அவ ஒருத்தராக சொல்ல ஆரம்பித்தால் அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லேயே பார்ப்போம்